அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளர்க்க அல்லல் கண் ஆற்று அருப்பார் நட்பு உள்ளம் சிறுகுவ உள்ளர்க்க இந்த நட்பாராயுதல்ல எட்டாவது குரட்பா இது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் உள்ளம் சிறுகுவ உள்ளர்க்க உள்ளங்கிற சொல்லுக்கு ஊக்கம் அப்படிங்கிற பொருள் ஊக்கம் உடைமை அதிகாரத்திலேயே பார்த்துருக்கோம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம்தான் மனுஷனுக்கு சொத்து பணமெல்லாம் சொத்து இல்லை அது போயிடும் ஆனால் மனசில் இருக்கிற ஊக்கத்தை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாதும்பர் அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார் உள்ளம் சிறுகுவை உள்ளர்க்க ஊக்கத்தை குறைக்கிற விஷயங்களையெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு உள்ளர்க்க நினைச்சு பார்க்க உள்ளம் சிறுகுவன மனசு அதாவது ஊக்கம் வந்து குறைஞ்சு போற அளவுக்கு நினைக்க கூடாது வளர்க்கிறதுக்கான எண்ணங்களை வளர்க்கணுமே தவிர ஊக்கம் ஒரு நாளும் குன்றக்கூடாது உள்ளம் சிறுகுவ உள்ளத்தில் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை செய்வதற்கு எண்ணாமல் இருக்க வேண்டும் எப்படி நல்லா செய்யலாம் ஊக்கத்தோடு இன்னும் செயல்படலான்னு பார்க்கணுமே தவிர ஊக்கம் குறையிற மாதிரி சிந்திக்கக்கூடாது இனிமேலாம் முடியாது அப்படி நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னா இன்னும் எத்தனையோ இருக்குது வாழ்க்கை காலம் நம்ம நிறைய ஒரு பத்து காரியம் பண்ணி பார்த்த உடனே அழுத்துக்கூடாது மகரிஷி தபஸில் எத்தனையோ தடவை கீழ்நிலைக்கு போனாலும் கூட தன்னுடைய மனசுக்குள்ள ஊக்கத்தை உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் தபஸ் பண்ணி பிரம்ம ரிஷி ஆகிட்டார் ஆகையினால எத்தனை தடவை தோத்தாலும் சரி எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி ஊக்கத்தை ஒருபொழுதும் குறைத்துவிடக்கூடாது ஆக உள்ளம் உருகுவ உள்ளர்க்க இது ஒரு தனியாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் இப்போ அப்படி ஒரு சில விஷயங்கள் இங்கே சொல்கிறார் பாருங்க அல்லல் கண் ஆற்றருப்பார் நட்பு கொள்ளற்க இது நட்பாராயுதல் அதிகாரம் நட்பாராயதல் அதிகாரத்தில் ஒன்றை சொல்கிறபோது இன்னொன்னையும் சொல்கிறது திருவள்ளுவருக்கு அப்பப்போ வழக்கம் நம்ம நிறைய பார்க்குறோம் இதிலே அப்படி சொல்ல போகிறார் இன்னொன்று அப்படி வரப்போகிறது பணிவுடையன் இன்சொல்லநாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணிவுடையன் இன்சொல்ல சொல்லுங்கிற போது பணிவுடைய இருக்கிறது அடக்கம் அடையமை இருக்குது அப்போ ரெண்டையும் ஒரு குரலில் சொல்கிறார் அடக்கமுடைமைங்கிற அதிகாரத்தில் சொன்னாலும் அது இன்சொல் அப்படிங்கிற இடத்துல சொன்னாலும் பணி உடையனாகவும் இருக்கணும் இனிமையாகவும் பேசணும் இப்படி பல இடங்களில் நாம் பார்க்குறோம் அதை தனியாகவே தொகுக்கலாம் ஒரு கருத்தை சொல்கிற போது இன்னொரு கருத்தையும் சொல்கிறது அது மாதிரி இங்கே நமக்கு நல்லது பண்ணாதவனுடைய நட்பை உடனே விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார் அதே சமயம் உற்சாகம் குறையக்கூடாதுங்கிறார் இதனுடைய நுணுக்கத்தை நாம நன்றாக சிந்திச்சு புரிஞ்சுக்கணும் தியானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் உள்ளம் சிறுகுவ உள்ளர்க்க உள்ளத்துல ஊக்கத்தை குறைக்கிற விஷயத்த யோசிக்கவே கூடாது அது ஒரு விஷயம் அல்லல் கண் ஆற்றறுப்பார் நட்பு கொள்ளற்க நமக்கு கஷ்டம் வந்த போது அல்லல் கண் அல்லல் கண் சொன்னா நமக்கு கஷ்டம் வந்த காலத்தில் ஆற்றறுப்பார் ஆற்றறுப்பார்னா தன்னை விட்டு வெளியிட்டார் நமக்கு கஷ்டம் வந்தபோது நமக்கு கூட இல்லை அப்படி போயிட்டான் நட்பு கொள்ளற்க அவனை மறுபடியும் நண்பனாக சேர்த்துக்காதே நம்ம கஷ்டப்படுறபோது நமக்கு உதவி செய்யாத நண்பனை மீண்டும் நாம் நல்ல காலம் வந்தவுடனே வரதான் செய்வான் அப்போ கண்டிப்பாக அவனை சேர்த்துக்காதேங்கிறார் இது அரசனுக்கு இந்த ஞானம் இருக்கணும் ஒருத்த அவனுக்கு காரியம் ஆகணுன்னா வருவான் அவனுக்கு காரியம் ஆகலைன்னா போயிடுவான் நமக்கு ஒரு கஷ்டன்னா உதவி செய்ய மாட்டான்னா அந்த நண்பன் நமக்கு என்னத்துக்கு விட்டுவிடுங்கிறார் இதெல்லாம் வாழ்க்கையில் விவகாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய ஞானம் தத்துவ ஞானத்தை சொல்லி இந்த ஞானத்தையும் அந்த ஞானத்தையும் குழப்பக்கூடாது நாடு நல்லா இருக்கணும்னா அரசன் இத்தகைய நட்பு விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பது கருத்து உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல் கண் ஆற்ற அருப்பார் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்